நீங்கள் இப்படி சொன்னால் நான் அதுக்கு வேற மாற்றம் இல்லைனர் அப்படியா சாரி எனவே இந்த நீதிமன்றம் என்ன சொல்கிறது இந்த செவ்வதியருக்கு இந்த நம்பி ஆறு அடிமை என்று தீர்ப்பளிக்கிறது பிடிச்சிட்டாங்க முடிச்சவனே பையன் தான் வாங்கிட்டார் நம்பி ஆரோர் ஏன்னா ஐயா எங்கே போறாரு கூடல போகணும் போனார் அப்படி அவர் முன்போக இவர் முன் போக ஒருத்தர் கேட்டாங்க ஐயாவுக்கு இந்த ஊர்னு சொல்லியிருக்கேன் இந்த ஊரில் என்ன எங்கே எந்த தெருவுன்னு கேட்டாங்க இங்கே இருக்கும்போது ஒருத்தருக்குமே தெரியாது என் விடுன்னாரு தெரியாம தானே கேட்கறோம் நாங்கள் அந்த வயது வயதானவர் போக பின்ன நம்பியாரோர் போக சில பேர் அந்த உயர் நீதி அந்த உச்ச நீதினர் இந்த ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிற சில பேர் போக கோயிலுக்குள்ள போனார் என்ன கோயிலுக்குள்ளே போறாருனர் அவர் போக நம்பியாரோர் போயிட்டே இருக்கும்போது அந்த கோயிலுக்குள்ளே போய் கொஞ்சம் தூரம் பண்ண ஒன்று மறைஞ்சிட்டார் அப்பதான் நம்பியாரோருக்கு தெரிஞ்சது மையல் மானுடமாய் மயங்கும்படி ஐயனையே தடுத்தாண்டு அருள் செய்கை என்று கேட்ட விண்ணப்பத்தை நிறைவேற்ற வந்தவர் பெருமான் தான் என்று சொன்னார் அல்ல அப்பதான் பித்தா பெரிசு பெருமானி அவர்கள் ஏழு மணி எட்டு மணிக்கு போச்சுன்னா ஒன்பது மணிக்கு கூடி பத்து மணிக்கு தீர்ப்பு கொடுத்துடுது அப்படி நீதிமன்றம் நீதிமன்றங்கள் எந்த வச்சு பேசலாமே பெரியபுராணத்தில் காணும் நீதிமன்றங்கள் இது ஒரு நீதிமன்றம் இது வந்து திருவண்ணூர் நீதிமன்றம் தில்லை ஒரு நீதிமன்றம் திருநிலக்கண்ட புயவனார் இருக்காரு அவருக்கு தகராறு ஓடு கொடுத்தேங்கிறார் தரலைங்கிறார் வா நீதிமன்றத்துக்கு வா நீதிமன்றம்னு பண்ணார் என்னப்பா ஓடு வாங்கினது உண்மையா வாங்கினது உண்மைதான் சுவாமி என்ன ஏன் பா தரமாட்டேங்கிறேன் வச்ச காணாங்க அது எப்படி போகணும் என்னமோ சத்தியமா எனக்கு தெரியாதுங்க வச்சது வச்சதுதான் காணாமே போச்சுன்னு என்னையா நீ சொல்றீ சத்தியம் பண்ண சொல்லும் அப்படின்னா சத்தியம் பண்ண என்ன சத்தியம் பண்றேன் இன்னும் இறங்குனாங்க மனைவியை கைதொட்டு சத்தியம் பண்ணுங்கிறார் இங்க அதான் தகராறு மற்றதெல்லாம் தகராறுல ஒரு குச்சியை வச்சு தரா பண்ணார் இவர் பார்த்தார் ஓய் நில்லையாரு அந்த குச்சியிடும் கைய புடியும் பிடிச்சு பண்ணும் ஐயோ நான் இவ கைய தொட்டு அப்படி பண்டுத்தம் மூழ்கினர் பழுதிய நான் தொட்டு ரொம்ப ஆண்டுகள் ஆயிற்றே என்று சொல்லி ஏக்கத்தோடு முடிகினார் அப்படி இல்ல நீதிமன்றம் இருக்கு உடனுக்குடன் ஊராட்சி மன்றம் இரண்டாவது பாருங்க ஐயா சொல்ல மாதிரி ஊராட்சி மன்றங்களே போதும் வைக்கலுக்கு பண்ணது அந்த பெருமக்கள் அடிமையா நாடு போடுது அந்தந்த ஊருக்கு வேண்டிய நன்மை சாலை வேணுமா பள்ளி வேணுமா மற்ற விளக்கு வேணுமா திருக்கோயில் வேணுமா குபாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சுக்குது அந்தந்த ஊர் நல்லா இருந்ததுன்னா நாடு நல்லா இருக்குது நோக்கமே அதுக்காக தான் வைத்தது எனவேதான் அது போல இங்கே இந்த மாதிரி என்ன செய்யிட்டாங்க இந்த திரு திருவாலங்காடு நீதிமன்றத்தில் அந்த ஊராட்சி மன்றத்துக்கு போயிட்டு போன ஒன்னு இந்த பொண்ணு அப்படியே அழுகுறா ஐயோ என்ன கல்யாணம் பண்ணாங்க அவ புள்ளதானுங்க இது இந்த பார்த்தீங்களா இங்க பாருங்க என்ன வந்து இந்த மாதிரி வச்சிருக்காங்க என்ன சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க என்ப்பா கட்டணம் பொண்டாட்டியும் குழந்தையையும் விட்டுப்படி தவிக்கொள்ளாம இது அல்லீங்க இது என் மனைவியும் அல்லீங்க என் பையன் பிள்ளையும் அல்லீங்க அதுக்குள்ள அந்த பிள்ளை என்ன தெரியுமா அப்பாங்கிற சொல்ல முடிய வச்சா அப்பா அப்படின்னு கூப்பிடுது அது வேற போச்சு சரியப்பா எங்கள் மனசில் படுது நீ இந்த மனைவோட தான் வாழணும் அப்படின்ட்டாங்க அப்படி சொல்லுங்க சாமி அப்படின்னு சொல்லி அவர் கும்பிட்டு போட்டா அப்போ ஒன்று சொன்ன சாமி கையில் வந்து கத்தி வச்சிருக்காரு இது இருந்துன்னா ராத்திரி என்ன கொலை பண்ணிடுவார் இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கணும்ட்டான் அங்கே தான் விஷயமே இருக்குது கத்தி மந்திரப்படுத்திவேன் நீதிமன்றம் என்ன பண்ணு அப்படின்னாரு கத்தி அப்படி வைப்பான்னு இப்போ வந்து என்ன இது பண்ணிவிடுவாங்களே நான் என்ன பண்ணுவேன்னாரு அவன் என்ன அவன் என்ன சொல்றா ஐயோ இந்த கத்தி நான் போயிவிடுவேனேங்கிறா என்ன பண்ணுறேன் நீதிமன்றம் என்ன பண்ணிட்டுருந்தாரு பெண்ணுக்காக பரிந்துரைத்தது என்ன படிந்து என்ன இருந்தாலும் நீ ஆண் வச்சிருப்பா கத்தியே நீ அவரோட வாழ் அப்படி உனக்கு எதேன்னு திங்கு வருமானால் நாங்கள் அதற்கு ஈடு கொடுக்குறோம்னு போனாங்க இரவு தங்கினாங்க இரவு மணி பத்தாச்சு இதெல்லாம் ஒலிங்க மொழியில் வரணும் இதெல்லாம் ஒலி மொழியில் வந்ததுன்னா நாடு உறுப்பிடும் நாடு உறுப்பிடும் சத்தியமாக உறுப்பிடும் லட்சாதி லட்சம் பேர்ல ஒரு பத்து பேர் நம்பட்டுமே ஒரு அர்ச்சந்திரன் கதையை பார்த்து எல்லாமே தெரிஞ்சதுன்னா ஒரே ஒரு ஆள் தான் அதான் சுதந்திரம் கொடுத்தது ஒரே ஒரு ஆள் போதுமே நல்ல செய்தியை பல பின்பற்ற முடியாது ஒருத்தர் ஆச்சு ஒரே அறை இவளும் போய் தங்கினா குழந்தையும் தங்கச்சி அவனும் தங்கின அப்படியே ரத்தத்தை குடிச்சுட்டான் திரும்பி மறுநாள் விடிந்தது ஏழாச்சு எட்டாட்சி கதவு திறக்கப்படுறா கதவு திறந்து பார்த்தா இவன் இறந்து கிடக்கிறான் தீர்ப்பளித்தவர் நாப்பத்தொன்பது பேர் அந்த ஊராட்சி மன்றத்தில் நாற்பத்தி பேர் உயிர் திறந்தாரலாம் ஏன் உனக்கு ஏதேனும் ஒரு தீங்கு இந்த பெண்ணால் வருமானால் நாங்கள் ஈடு என்று சொன்னார் அந்த நாள் அந்த பையனுக்கு ஈடு அது இறந்துட்டான் எனவே என்ன செய்ய முடியும் நாற்பத்தி ஒன்பது உயிர் துறந்தார்கள் நெருப்புளத்து என்று பெரிய பிராணத்துல அருமையான திருவாலங்காடு அப்படி செய்து அந்த வேளாண் மக்கள் வேளாண் மக்கள் நம்முடைய ஆக்கூர்ல போய் பாடுகிறார் ஞானசம்பந்தர் வேளாளர் என்பார் என்னன்மையால் மிக்க தாள வேளாளர்கள் என்ன கேட்டா கொடுத்தே சாப்பிடுவாங்க இங்கேயும் பரிஞ்சோதி முனைவர் இது மாதிரி அந்த மேயங்களை அந்த சிறையில் இருந்து விடுக்கின்ற பொழுது பாண்டியன் ஒன்று நம்பாதிருந்தது போலவும் நம்பாதிருந்தமைக்கு என்ன செய்யற ஒரு கால் இந்த மேகத்தை செறிவிட்ட பிறகு நமக்கு இந்திரன் மலைதரவில்லை என்று சொன்னால் நான் பொறுப்பு என்று நம்பி இந்த மேகங்களை செறிவெடுத்தார்கள் ஆனால் நம்பியதுவாறே அருமையா இந்திரன் மழைபுடியவத்தான் பாண்டி நாடு மீண்டும் ரொம்ப அருமையாக ஏனைய ரெண்டு நாடுகள் போல சேர நாடு சோழ நாடு போல தடைத்து செழித்து இருந்தது என்று முடித்துக் கொண்டார் இந்த வேளாருடைய வரலாற்றை எந்த சொல்றேன் ஜாதி ரொம்ப காலத்துக்கு முன்னு போச்சு ஒத்து இன்னைக்கு யாரும் போராடில் மேலல்லார் மேலல்லவர் கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர் அதுக்கு என்ன பொருள் மேலுங்கிறது மூணாவது மாடியில் முப்பதாவது மாடின்னு வேற்றுமை தெரிந்த நாட்பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பாலருமே வேற்றுமை தெரிந்த நாட்பால்ும் அரசரந்தனன் வணிகர் கீழ்பால் ஒருவன் கற்பின் யாருக்கிடையே அவங்க வந்துட்டான் மேற்பால் ஒரு அவங்க மேலே இருக்கணும் ஆனா அங்கே ஒரு அருமையான அண்டர்லைன் ஒண்ணு உண்டு நாங்கள் சொல்லிதான் சொல்லுவோம் அவழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் அவங்கட்படுமே கல்லாமலே மேற்பால் அவங்க படுது அங்கதான் சிக்கல்வர்கள் அங்கதான் சிக்கல்வர்கள் கற்பின் தாராளலையே திருவருள் காக்க திருவருள் காக்க அதுக்கு என்ன சொல்லுங்க ஆனா ரொம்ப அருமையான பாட்டு தான் வேற்றுமை திரிந்த நாட்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் அருமையா படித்து அது தகுதி எல்லாம் முடிந்து இருக்குமானால் நிச்சயமா மேற்பால் உங்கள் படுமே கொஞ்சம் தூக்கி போடு சூப்பரண்டா போடு வைசராஜா போடு வைசா போடு ஒண்ணுமே சைபரா இருந்தால் போடாதே தகுதியை நோக்கித்தான வேணும் இல்லை நாடெல்லாம் போடும் நாடு போயிடுமே இதெல்லாம் புறநானூற்றில் இருக்கிறது நாங்களாம் சொல்கிறோம் இல்லை எனவே இது போட்டோம் இது சவ இது இடைப்பெற வரல் அதுவா அதனால் இங்கே இரு நாடுகளும் போல இந்த நாடும் அருமையாக மழை பெய்து நாடானது நாடு நாடாக பாண்டியன் ரொம்ப அருமையாக அந்த மலைவளத்தோடு மாநிலம் சிறக்க வாழ்ந்தான் என்பதுதான் இந்த அருமையான வரலாறு என்பதை பார்க்கிறோம் இந்த வரலாற்றின் மிக இனிமையாக நம்ம நிற்பது முன்னே இருக்கிற அந்த நோன்பு என்பது மீது அது மிக முக்கியம் திரு நம்முடைய திருக்குறளை ரொம்ப அருமையான ஒரு குரல் ஒல்லும் வகையால் அரவினை ஓவாதி செல்லும் வாயெல்லாம் செய்யும் ரொம்ப அருமையான திருக்குறள் அது இப்படி சொல்லிட்டாங்க இப்ப இனிமேல் சோமவார் நோன்பு இந்த மாதிரி திருவிழா இருக்கிற மாதிரி நாம செய்யணும்னு சொன்னால் நிச்சயமா நம்மில் பலருக்கும் முடியாது என்ன முடியாது அப்படின்னு இந்த அளவுக்கு இதில் மூணு ரகம் சொல்கிறார் சிவாச்சாரியார்கள் இது மாதிரி இருந்து நோற்றால் உள்ளே அகப்பூசை செய்து மேலே போய் நம்முடைய சுகநாதரையும் அங்கே தீண்டி வழிபாடு செய்யலாம் அது அர்ச்சகருக்கு தான் முடியும் நம்ம இருக்கிறவங்களுக்கு வீட்லயே எல்லாவற்றையும் எழுந்துருள பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம் சரி இது இது மாதிரி செய்யாத ஒரு பழக்க பழக்கம் தெரியாதவங்க என்ன சாமி பண்றது அப்படி என்ன பண்றது குருகளுங்க பாட்டு மூணு ரகம் ஒன்று சிவாச்சாரியல் அந்த விரதத்தை மேற்கொண்ட அருமையா அகப்பூசை புறப்பூசை எல்லாம் தாமியை போய் நேரா பெருமானை தீண்டி வழிபாடு செய்யலாம் நம்ம இருக்கிறவங்க செய்யணும் எல்லாவற்றையும் எழுந்துள்ள மற்ற எழுந்துள்ளி வச்சு அருமையா பண்ணிவிடலாம் இந்த பழக்க பழக்கமே தெரியாதவங்க என்ன பண்றது என்ன சரி ஒரு தேங்காய் பழத்தை வாங்கிட்டு போ அர்ச்சகத்தை கொடு கொடுத்து என்னமோ சுவாமி சாமி பேருக்கு அர்ச்சனை ஆகட்டும் சொல்லிவிட்டு அந்த பிரசாதம் சாப்பிட்டு வந்துட வேண்டியது என்றெல்லாம் சொல்லிவிட்டு திருக்குறள்ல அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் அப்படி இந்த ஒல்லும் வகை முடிந்த அளவு எந்த ஒன்றையும் இருக்குது ஆனா என்ன இயலும் என்பதை பார்க்கணும் எழுதுவீங்க தனக்கு தன்னால் இயன்ற அளவுன்னு எவனும் தெரியும் எட்டாம் கிளாஸ் படிச்சவங்க தன்னால் இயன்ற அளவு என்ன இயன்ற தன்னால் இயன்ற அளவுங்கிறது என்ன புத்தி போகணும் பரிமையல் போச்சு பரிமேல தான் போயிடுச்சு வேற எந்த விட ஒல்லும் வகையா எனவே நம்ம திருக்குறளை எத்தனை பேருக்கு அரண் சொல்லப்படுது இரண்டு பேருக்கு அரண் சொல்லப்படுது ஒன்னு இல்லறத்தாருக்கு இன்னொன்று துறவிகளுக்கு எனவே ஒல்லும் வகை எனவே இல்லறத்தாருக்கு ஒல்லு வகையது துறவிகளுக்கு ஒல்லு வகை யோசிக்கிறேன் திருக்குறா போன் பண்ணார் இந்த இடத்துல ஒல்லும் வகை ஹலோ பரிமேலகர் ஆம் நான் வணக்கம் ஒல்லும் வகையுன்னுது இல்லறத்தாரையும் தொடரத்தாரையும் சேர்த்து எழுதுறியா அப்படின்னா உத்தரவு என்று சொல்லி எழுதினார எழுதினார் ஒல்லும் வகையான் என்றால் இல்லறத்தாரானால் எந்த அறங்களும் பொருள் செய்க அதான் ஒல்லும் வகை முடிந்த இவ்வளவு பணம் இவ்வளவு அர்ச்சனை இவ்வளவு எல்லாம் பண்ணி முடிச்சோம்னு சொன்னால் ஒரு சோமவார்த்து குறைஞ்சபட்சம் இல்லை பேருக்கு எல்லாம் தானம் கொடுத்து இது கொடுத்து எல்லாம் செய்யணும்னு சொன்னா குறைந்தபட்சம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பணம் ஒரு சோமவாரத்துக்கு இது ஏழுமா அதனால என்ன பண்ணார் உன்னுடைய பொருளாதாரம் எவ்வளவு இடம் கொடுக்குதோ அப்படி வச்சுக்கே சுவாமிக்கு ஒரு பால் மட்டும் வாங்கி அபிஷேகம் பண்ணு ஒரு அர்ச்சனை காலையில சாப்பிடும் போது ஊரே கூப்பிட வேணாம் தன்னுடைய ஆசானுக்கு ஒரு வத்தல பாகத்துல பணத்தை வச்சு ஒரு அஞ்சு ரூபாய் பணத்தை வச்சு கொடுத்துட்டு ஏதோ உங்க குருமூர்த்தியுடைய ஆசீர்வாதம் வேணும் என்று வாங்கிட்டு வீட்டுல நம் மூட்டு புள்ள எடுத்து தம்பி தம்பி பள்ளத்து பொரிய அடக்கினு நம்ம உள்ள சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தம்பியை வச்சு சாப்பிட்டு போடுங்க லால்குடியில் பரமசிவன் பிள்ளைன்னு ஒருத்தர் இப்போ அவருடைய பையன்லாம் ஜீ பிள்ளைமார்கள் இருக்கிறாங்க அவர் என்ன செய்வாராம் அவருடைய பரமசிவம் பிள்ளைன்னா தெரியும் அந்த பகுதியில் உங்களுக்கு இந்த மத்தியானம் சாப்பிட பற்றி பல்ல சொல்கிறேன் சில அறங்களையும் தெரியாமல் செஞ்சுருக்காங்க போர்டு போட்டுக்காம செஞ்சுருக்காங்க மத்தியானம் சாப்பிட போகிறாங்களே பல்லடம் விட்டு வரும்போது ஹைஸ்கூலில் விட்டு வராங்கள கொஞ்சம் பார்த்தா பையங்களை தெரியுமா அதுன்னு தம்பி இங்கே வானம் என்ன படிக்கிறேன் நான் ஏழாவது நான் எட்டாவது ஒன்பதாவது நம்ம உள்ள சாப்பிட்டு போடுங்க அம்மா பாட்ட நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு போடுவாராம் பத்து நாளைக்கு கூட தோணும் செய்வாராம் கூட உட்கார வச்சு எல்லாம் சாப்பிடு தம்பி நல்லா சாப்பிடுப்பா ஏழாவது படிக்கிறேன் நல்லா படிக்க வேணா போ சாப்பிடு சாப்பிடுவா அது போல எழுத்தாண்டு பையங்க கூட வச்சுட்டு சாப்பிட வேண்டியதான் அவே அறம் என்பது இவ்வளவு உயர்வா சொல்லப்பட்ட போதிலும் திருவள்ளுவர் என்ன சொன்னா உனக்கு எது முடியும் என்று பார் என்று சொன்ன அதனால சோமார்த்தம் என்ன ஐம்பதாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல சோமாரம் கொண்டாட முடியுமா முடியாது ஐம்பது ரூபாயில கொண்டாட முடியாது பத்து ரூபாயில கொண்டாடும்ப்பா பத்து ரூபாய் அதான் இல்லறம் பொருளவிற்கு ஏற்பவும் ஞானிகள் எப்படி அதை வந்து அறத்தை மேற்கொள்ள ரொம்ப அற்புதம் சரி முத நாள் ஆத்திரி உணவு இல்லை மறுநாள் உணவில்லை சாயந்தரம் உணவு அது மாதிரி இருக்க முடிந்தது இருக்கலாம் கொஞ்சம் முடியலை அப்படின்னு சொன்னாரு துறவரம் யாக்கை நிலைக்கு ஏற்பவும் ரொம்ப அற்புதமான உடம்பு எவ்வளவு இடம் கொடுக்கும் திரும்பி நீக்கி அது மாதிரி இது பரிமையல் உரையில் தான் இருக்கிறது வேற எந்த படிக்கணும்னா யோகியதையே பரிமையல் உரையோடு இல்லறம் பொருளவிற்கேற்பவும் துறவரம் யாக்கை நிலைக்கேற்ப சுவாமியும்னா வந்து எப்படி எப்படி எந்த அளவு முடியுமோ அந்த அளவு இல்ல முடியாதுன்னா அந்த மாதிரி நம்ம அதுக்காக உடமை வருத்திக்கிட்டு செய்யணும் ஆகிய ஒல்லும் வகையால் என இல்லறத்தாருக்கு ஒல்லும் வகை பொருளவிற்கும் துறவரத்தாருக்கு ஏற்கும் நிலை தன்னுடைய உடம்பின் நிலைக்கும் ஏற்ப ஒன்று சொல்லக்கூடாது சொல்லிடுறேன் இப்போ இருக்கிற சுவாமிகள் நம்ம திருப்பதாவில் இருக்கவங்க கடுமையாக விரதம் இருப்பாங்க இவங்க தமிழ் பல புலவரெலாம் படித்தவங்க இதுக்கு முன்னே இருந்தவங்க அது மாதிரி இருக்கணும்னு சொல்ல மாட்டாங்க அப்போ என்ன சொல்லும் இப்படியே சொல்லும் நீரும் புலவர் அவரும் புலவர் கொஞ்சம் சொல்லும் இவ்வளவு கடுமையாக மேற்கொள்ள எவ்வளவு கடுமையாக மேற்கொள்ள வேண்டாம் என்று சொல்லும் சஷ்டி ஆறு நாள்னா ஆறு நாளும் பண்ணியிருந்தா யாக்கை நிலை உடம்பு இருக்குல்ல அதனால பரவாயில்ல சுவாமி இன்னைக்கு மத்தியான சாப்பிடலாம் போகலாம் அதனால் இல்லறம் பொருளவிற்கேற்பமும் துறவரம் யாக்கை நிலைக்கேற்ப நம்முடைய அரங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய அருமையாக எழுதியிருக்கிறார்கள் அதனால் சோமவார விரதமும் மற்ற இந்த விரதமும் கூட நம்முடைய உடல்நிலை நம்முடைய பொருள் நிலை இந்த ஒன்றிற்கேற்ப செய்யலாம் ஆனால் இந்த ரெண்டு நிலைக்கு எவ்வளவு கீழே இறக்கி கொண்டாலும் மனம் மட்டும் அன்று அருமையாக இருக்கணும் வழிபாடுதான் முக்கியம் தான் உண்மையிலேயே ஜுரமா இருந்தது குளூர மாதிரி இருந்தா இப்படி எல்லாம் அறங்களை என்ன வேண்டும் என்று சொல்லி சொல்லுகின்ற பகுதி எனவே இயங்கலாம் விண்வழி கூடலாம் யாருமே விமானத்துல போலாம் இதுல வரலாம் எல்லாம் செய்யலாம் அப்படின்னா என்ன பொருள் என்றால் முன்ன சொன்னதுதான் கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு இந்த நல்ல விரதங்கள் இருந்தமான உடல் நன்றாக இருக்கும் நம்முடைய மனம் நன்றாக இருக்கும் நம்முடைய எண்ணங்கள் நன்றாக இருக்கும் பெருமானு காட்டுகின்ற வழிபாடு சிறப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் இவை எல்லாம் ஒரு குடும்பத்தில் எவ்வளவு நன்மை அவ்வளவு நன்மை பெறும் என்பதைத்தான் நாம் என்ன முடியும் என்று சொல்லி இது மாதிரி இந்திரன் முடிமையல் வளையறிந்த ஒரு பகுதி பிரதமாகும் இன்னொரு பகுதி இந்திரன் முடிமையல் வளையறிந்ததாகவும் சொல்லி அற்புதமாக வைத்திருக்கிறார் இப்படி பல இடங்களில் பல செய்திகளையும் நம்முடைய தொழிலாளர்பாளத்தில் இருக்கிற பகுதிகள் ஏன்னா ஒரு கால் பிரபுத்தன் ஆராய்ச்சி என்னமோ என்னைக்கோ ஒருத்தர் எரிஞ்சுவார் நமக்கு என்ன சார் நமக்கு என்னங்கறிவா இல்ல என்னை கதை பின் நமக்கு இன்றைய சமுதாயத்திற்கு அப்படின்னா இன்றைய சமுதாயத்திற்கு இப்படிப்பட்ட நோன்புகள் இன்னிமையாதன மனத்தை உருப்படுத்தி உடலை உருப்படுத்தி நல்வடிப்படுத்தி ஆன்மீகத்தை வளர்க்கும் அது இன்றைய சமுதாயத்திற்கு தேவை என்று சொல்லலாம் என்று சொல்லி இம்மாதிரியெல்லாம் நினைவு கூறுவதற்கு ஏதுவாக நம்மை ஆட்டுப்படுத்துகின்ற புண்ணியத்தில் ஆற்றுப்படுத்துகின்ற நம்முடைய தவத்தர் சுவாமியுடைய திருவிடிகளுக்கும் நம்முடைய சேவை போன்ற பெரியவர்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கத்தை வந்து கேட்ட பெருமக்களுக்கு வணக்கம் கூறி அமைகிறேன் வணக்கம்